வழியில் உள்ள செல்லும் அவர்கள் இலை பார்வார்கள் அவ்வூரின் எல்லையில் இருந்து மைல் தொலைவில் அம்மரம் இருந்தது அம்மரத்தின் கிளைகள் முறிந்து போய் அடிமரம் மட்டும் உள்ளது அதன் நடுவில் பொந்து ஏற்பட்டிருந்தது அதன் அருகே மணல் திட்டுகள் அநேகம் இருந்தன அந்த இடத்தில் உள்ள மிருதுவான விசாலமான திடலில் தான் நபிசல்லாஹும் அலிஹிவசல்ல அவர்கள் பயணத்தின் போது இலைப்பாருவார்கள் என்று இபின் உமர் அதி அல்லாஹும் அவர்கள் என்னிடம் கூறினார்கள்